காற்றாலைகளில் உங்களோடு கரம் கோர்க்கிறேன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் இது கவிதைகள் அரங்கேறும் நேரம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் முதல்ல பார்க்கக்கூடிய கவிதை அப்பா தடுமாறி நடந்த போது ஊன்றுகோளாய் தாங்கி பிடித்தவர் என் அப்பா தடுமாறி நடந்த போது ஊன்றுகோளாய் தாங்கி பிடித்தவர் என் அப்பா அன்பு எதிர்பார்ப்பு இல்லாமல் வரும் அன்பு ஊற்று போல நிலைத்து நிற்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வரும் அன்பு ஊற்று போல நிலைத்து நிற்கும் இன்னும் இந்த மாதிரி அற்புதமான கவிதைகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கவிதைகளோடு நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன்